ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உன் எஞ்சனக்கு யுவர் ஹார்ட் ஃபார் ஜீசஸ் வாசிக்க வேண்டிய பகுதி மார்க்கு ஏழாம் அத்தியாயம் 14 வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வரை பின்பு ஏசு ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த அவன் உள்ளத்தில் இருந்து அவனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதற்கு ஒருவன் காத இருந்தால் கேட்க கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் நுழைந்த அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வு புறமே இருந்து மனிதனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்திலே போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் அது நீங்கி போகும் மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இன்றைய மனநவசனம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்துதான் வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும் காட் your heart with all diligence for out of it emerges issues of life கர்த்தார் சிங் என்பவர் பணக்கார சீக்கிய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் அவர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவரது தந்தை அவரை விசுவாசத்தினின்று திருப்ப எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வியடைந்ததால் இறுதியில் பச்வான் குன்வர் என்று அழகிய பெண்ணிடம் எப்படியாவது கார்த்தாரின் மனதை மாற்றும்படி சொல்லி அவர் தனியாக இருக்கும்போது அவளை அவரிடம் அனுப்பினார் ஆனால் கார்த்தார் சிங் அவளிடம் எனக்கு ஒரே ஒரு இதயம்தான் உள்ளது அதை என் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன் உனக்கு கொடுப்பதற்கு வேறே இதயம் எனக்கு என்று கூறிவிட்டார் பிரியமானவர்களே இதயத்திலிருந்தே தீயவை யாவும் புறப்படுகின்றன என்று இப்பொழுது நாம் வாசித்தோம் எல்லாவற்றையும் விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று இரேமியா பதினேழாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நமது கல்லான இருதயத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவர் பிரியமானவர்களே அதிலும் குறிப்பாக வாலிபர்களே நங்கையர்களே உங்களை கேட்கிறார் அவர் பொறுமையோடு நமது இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் அவர் சொல்லுகிறதாவது இதோ வாசல் அருகேன் என்று நான் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு உணவுண்பேன் என்று சொல்லுகிறார் நாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடமளித்தார் அவர் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து நமது உள்ளத்தை புதிய ஆவியாலும் நிரப்புவார் என்று இயசக்கியலிலே முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே அருமையான ஒரு திருவாக்கு உண்டு ஒருவேளை என்றோ ஒரு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதன் நிலை என்ன மறைவான பாவம் ஏதும் இன்னும் இருதயத்தில் இருந்தால் அதை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் நீதிமொழியில் இருபத்தி சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படியே கடவுளுக்கு விரோதமானது உலக சிநேகம் என்பது அதே விதமாக அவருக்கு அருவறுப்பானது மன மேட்டிமை என்பது மட்டுமல்ல நமக்கு எலும்புரிக்கியானது பொறாமை என்பது இப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் அறவே நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் நீக்கிவிட்டோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் தவறழைத்த ஒவ்வொருவரோடும் சென்று நாம தன்மார்வமாக முன்வந்து ஒப்புரவாகும் இயேசு சொன்னால் நீ பலிவீடத்திலே வந்து உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று நீ அங்கே நினைவு முதலாவது நீ உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து உன் காணிக்கையை விட நீ உன்னுடைய சகோதரனுடைய ஒப்புறவாகுவதுதான் முக்கியம் என்று இயேசு அங்கே எல்லாருடைய தப்பிதங்களையும் நாம் இதயபூர்வமாக மன்னிக்க வேண்டும் இந்த இதயம் ஆண்டவருக்கு அதில் நாம் எந்த விதமான அகம்பாவத்தையும் இருமாப்பையும் பழிவாங்கும் உணர்வையும் நாம் பேணி வைக்கக்கூடாது இதுவே நம்மை குறித்த நம்முடைய ரட்சகரின் விருப்பம் அரைகுறையாயல்ல முழு மனதோடு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் நமக்காக தமது உயிரை கொடுத்து தம்மையே தியாகம் செய்த அவருக்குத்தானே நம்முடைய இருதயம் சொந்தம் தேவையற்ற குப்பைக் கூடங்களுக்கு பிரியமானவர்களே வாலிவர்களே நங்கையர்களே உங்களுடைய இருதயத்தின் மூலையில் கூட நீங்கள் இடம் தர காலைதோறும் இயேசுவின் இரத்தத்தால் நாம் நீராடுவோம் பகலவ நாம் இயேசுவின் ஒளி நம்மை தனந்தோறும் பிரகாசிப்பிக்கட்டும் நமது இதயம் ஏசுவின் கரங்களில் திறந்திருந்தால் நம்முடைய பாதை நடுப்பகல் வரை அதிகமாகிக் கொண்டே போகிற சூரிய ஒளி போல் இருக்கும் யோ யோசேப்பு என்கிற ஒரு தேவபக்தன் நாகர்கோவிலை சேர்ந்தவர் கீர்த்தனையிலே ஒரு அழகான ஒரு பாடல் எழுதி வைத்தார் மகனே உன் தாராயோ மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மூற்ற வாழ்வை தருவேனீது பாராயோ மூற்ற வாழ்வை தருவேனீது பாராயோ அகத்தின் அசுத்தம் எல்லாம் தூடைப்பேனே அகத்தின் அசுத்தம் எல்லாம் தூடைப்பேனே பாவ ஆளுக்கை நீக்கி அருள் கோடு பேனே பாவ ஆளுக்கை நீக்கி அருள் கோடு மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ நெல்லி டால்போட் என்பவர் Aangiluthilai, Valiburukhande var alahana padali 18NR. Adhe vaasikirain. Jesus wants me for a sunbeam. To shine for him each day. In every way try to please him. At home, at school, at play. I will ask Jesus to help me. To keep my heart from sin. Ever reflecting his goodness. And always shine for him. Yella kavalodum unirudayate kathukul. Adil irundu thaan. வாழ்க்கையின் காரியங்கள் புறப்படும் எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்த ஒரே இருதயத்தை தமக்கிருந்த ஒரே மகனை கொடுத்து விட்ட பிதாவானவருக்கும் தனக்கு இருந்த ஒரே ஜீவனை கொடுத்து விட்ட குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் கர்த்தாவே கொடுக்காமல் நாங்களே அதை எங்களுடைய சொந்த முயற்சியினாலே எங்களுடைய சொந்த கிரிகளினாலே சுத்தமாக்க வேண்டும் என நினைக்கிறதுனால் நாங்கள் திரும்ப திரும்ப பாவத்திற்குள் விழுவதும் கர்த்தாவே பரசுத்த வாழ்க்கை எங்களுக்கு தூரமாவதும் தான் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே எங்களுடைய கல்லான இருதயத்தை நாங்கள் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் நீர் எங்களுக்கு சதையான மிருதுவான புதிய ஒரு ஹயத்தை தாரும் மட்டுமல்ல அந்த புதிய இருதயத்தை நம்முடைய புதிய ஆவியினால் நிரப்போம் இனி எங்களுடைய இருதயத்திற்குள்ளே கர்த்தாவே குப்பைக்கூடங்கள் சேருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எல்லா காவலோடும் எல்லா கவனத்தோடும் அந்த இருதயத்தை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அதிலிருந்துதான் ஜீவ ஊற்றுக்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் புறப்படும் என்று சொன்னீரே மிகவும் கவனமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபர் நங்கையர் சிறுவர் சிறுமியருக்காக நான் செபிக்கிறேன் மகனே உன் நிஞ்சனுக்கு தாராயோ என்று சொல்லி எங்களிடமிருந்து பிடுங்கி நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தால் பத்திரமாய் என்னாலும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றே எங்கள் இதயத்தை உங்களுடைய கரங்களிலேயே நாங்கள் தருகிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்